सचिदानंदरूपाये, सचिदानंदरूपाये, क्रिष्नाया क्रिष्नाया नमो वेदांत वेद्याय க்ஷிணே बुद्धि வேதாந்திணே கிருஷ்ணாயலோம் வேதாஜா வந்தேஷமா முனி சகசிரமூர் புருஷோத்தமசிரே சகசிரச்சன்மராை மனோஜபீரோ வாசுதேவோ வசுர்வசுமனீ மனோஜவ த தீர்த்தராக வசுரேதா வசுப்பிரத வசுப்பிரத வாசுதேவ வசு வரைக்கும் அர்த்தம் பார்த்துருக்கோம் கடைசியாக பார்த்தது வசந்தி பூத்தான திறு அயமபி வசதி வசு இதுதான் கடைசியாக பார்த்தது அதாவது அவரிடத்தில் எல்லா சரீரங்களும் இருக்கின்றன அவரும் எல்லாவற்றிலும் இருக்கிறார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தோட இது வசு வசுகுங்கிறதுக்கு அர்த்தம் வசுங்கிற சப்தத்துக்கு சர்வபூதம் ஆத்மானம் சர்வபூதானி சாத்மனி யோமாம் பசியதி சர்வற்ற சர்வஞ்ச மயி பசியி அப்படின்னு பகவத்கீதையில் சொன்ன மாதிரி ஆக எல்லா எல்லா வஸ்துக்களும் அவரிடத்தில் இருக்கின்றன அவர் எல்லா வஸ்துக்களையும் வியாபித்திருக்கிறார் கீதையில் எனது மயா தத்தமிதம் சர்வம் ஜெகதவியக்தமூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூத்தானி நச்சாஹம் தேஷ்வஸ்திதா அந்த ஸ்லோகங்களெல்லாம் நினைவுபடுத்தி பார்க்கலாம் ஆனால் அதில் நிறைய தத்துவார்த்தங்கள் இருக்குது இங்கே பொதுவாக சொல்லிட்டேன் எல்லாம் இவரிடத்துல இருக்குது இவரும் எல்லா இடத்துலையும் இருக்க வியாபிச்சுருக்க அப்படின்னு அப்போ ரெண்டு வஸ்தூ இருக்கா ஒரு வஸ்தூ இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுதான் விசாரம் பண்ணி புரிஞ்சுக்கிறோம் வஸ்து துவயம் இல்லை காரணம் காரணம் காரியமெல்லாம் காரணத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கு காரணம் வந்து காரியம் முழுக்க வியாபிச்சிருக்கு அப்படின்னா காரணம் காரியம்னு ரெண்டு வஸ்தும் இருக்கான்னு கேள்வி வரும் வஸ்து துவயம் வா வஸ்து ஏக்கம் வா அங்கே தான் விசாரம் பண்ணுறோம் இது பேதாபேதமா அபேதமா அப்படின்னு கேட்டால் பேதாபேதவத் பாதி வஸ்துதா அபேதா அஹ காரணக்காரியங்கிறது கிடையாது காரணக்காரியங்கிறது இல்லைன்னு புரிய வைக்கிறதுக்கு தான் காரணக்காரிய விச்சாரம் ஆஹ காரியம் காரணம் முழுக்க வியாப்சிருக்கு அதுதான் இந்த விஷயமே அதுதான் வசந்திபூத்தி திரும் சொன்னால் காரிய சர்வீ காரணே வத்தனை தரணு காரியு அயமே வசதி அயமீன்னா காரணமே வசதி இது வச இதை புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் அடுத்தது வசுமனாக இந்த வசுமனாகங்கிறது 2 மூணு இடத்துல வந்திருக்கு வசுமனாக வசுர் வசுமனா சத்தியா இருபத்தஞ்சாவது ஸ்லோகம் அப்புறம் இங்கே வசூர் வசுமனா ஹவிஹி ரெண்டு இடத்துல வந்திருக்கு ஆஹா மகேந்திரோ வசுதோ வசுகு அங்கே நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்துலேயும் இருக்குது இருக்கட்டும் இப்போ அவிஷேஷ் படிக்கலாம் வசுமனா அவிசேஷ விஷய வசதி வசூ தாசம் மன அசி வசமன அவிசேண விஷேஷே நாம சனி அவிசேஷ விஷய எல்லா ஆஜெக்ட்லி அறியப்படுற அத்தனை வஸ்துக்கள்லேயும் வசதி வசத்தின்னா என்ன அர்த்தம் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் வசு அதாவது எல்லார்கிட்ட எல்லா விஷயத்துலையும் இருக்கார் அப்படிங்கிறது இதுக்கு வந்து இந்த இருபத்தஞ்சா ஸ்லோகத்தில் தான் இந்த வியாக்கியானம் இருக்குது அதை நான் எழுதி வச்சேன் கீழே வச்சுட்டு வந்துவிட்டேன் என்னோடய டேபிளே வச்சுட்டு வந்துட்டேன் அந்த புக்கு மூணு இருக்கும் அந்த ப்ளூ கலர் புக்கு இந்த இந்த புக்கு எல்லாருக்கும் மேலே இருக்குது தாதிருஷம் மனா அஸ்ஸே அஸ்தீதி மனா அஸ்ஸே இது வசுமனா அதனுடைய அது பாஷ்ய வாக்கியத்தை அப்புறம் சொல்கிறேன் ராகத்வேஷம் இல்லாத சுவாசம் இருக்கார் எல்லார்டையும் எல்லார்டையும் இந்த ராகத்வேஷம் உள்ளது இண்டிவிஜுவல் தான் இண்டிவிஜுவலுக்கு தான் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் காமக்ரோதம் லோகமோகம் எல்லாம் இருக்கு இவர் சைத்தன்யமாக இருக்கிறார் அதே சமயம் வந்து ராகத்வேஷராஹித்யமாக இருக்கார் ஆகா மனாகாங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா விருப்பு வெறுப்பற்ற சைதன்ய ஸ்வரூபம் அப்படின்னு அர்த்தம் வசு மனாகா மனசுன்னு அர்த்தம் மனசுனால் எப்பேற்பட்ட மனசுன்னா அழகா எல்லா எல்லா இடத்துலையும் தொய் மயி சாண்ய திரைகோ விஷ்ணு வஜகோவிந்தத்தில் சொன்ன மாதிரி உன்னிடத்துலையும் என்னிடத்துலையும் எல்லா இடத்துலையும் இருக்கிறது விஷ்ணு அந்த கான்ஷியஸ்னஸ் தான் அந்த கான்ஷியஸ்னஸுக்கு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் கிடையாது மைண்டுக்கு தான் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்குது ஆனால் இவர் மனசாக வசுவாகவும் இருக்கார் மனசாகவும் இருக்கார் அப்படின்னு சொல்கிற போது எல்லாரிடத்துலையும் வசிக்கிற மனசாக இருக்கார் அப்படிங்கிறார் வசிக்கிற மனசு எல்லா விருப்பு வெறுப்பு இல்லாத மனசுன்னு அர்த்தம் ஷஷாதிபேசை மதாதிபக்லேஷைஷா ந கலுஷித்தம் சித்தம் தத தன்மனா பிரசஸ்தம் அப்படின்னு அங்கே சொன்னார் இருபத்தஞ்ச ஸ்லோகத்தில் அந்த ஸ்லோகம் இருக்கே அந்த ஸ்லோகத்தை வசூர் வசுமனா சத்யா அங்கே ஏற்கனவே வந்து அதுக்கு தான் இங்கே ஒரு என்ன சொல்கிறார் இராஷாதிபலை எக்ஸட்ரா போட்ட ராகத்வேஷம் ஆதிபிகி மதாதிபிகி மதம்னா கர்வம் உபக்லேஷ உபக்லேஷ இஷ்டம் ந கலுஷிதம் அதனால் அழுக்கான மனசு இல்லை அந்த மனசு ரொம்ப விசேஷமானது ஆக எல்லாரிடத்துலையும் வசிக்கிறார் ஆனால் ராகத் வேண்டுதல் வேண்டாமை இலான் அப்படின்னு திருக்குறளில் சொன்ன மாதிரி எப்பயர் பட்டது இதனுடைய இன்னொரு தாத்பர்யம் என்ன புரிஞ்சுக்கணும்னா யாரெல்லாம் அப்படி இருக்கிறார்களோ அவர்களுடைய மனசாக பகவான் தான் இருக்க கீதையிலே பார்க்குறோம் ஃபிசிக்கலாகவே ஃபிசிக்கல் லாங்லேயே சொல்கிறார் பகவான் கீதையில் ஆத்மௌபம்யேன்னு சர்வற்ற சமம் பஷியத்தி ஓர்ஜுன சுகம் வா எதிவா துக்கம் ச யோகி பரமோ மதகா அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் அதாவது எனக்கு ஃபிசிக்கலாக எனக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அது மாதிரி தான் நிறைய பேருக்கு இருக்கும் எனக்கு இமோஷனல் ப்ராப்ளம் இருக்கும்போது தான் மற்றவர்களுக்கும் இருக்கும் ஆக எல்லாரும் மனுஷன்தானே எல்லாரும் உணர்ச்சி உடையவன் தானே எல்லாரும் ஆசாபாசங்களுக்கு ஆழ்பட்டவன் தானே அதனால எல்லார்ட்டையும் அன்பாக இருக்குது அதனால் யாருடைய தோஷத்தையும் பார்க்கறது இல்லை எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி ஆத்மௌபம்யான இந்த மாதிரி தானே எல்லாரும் நான் என்ன சாப்பிட்றேனோ அதுதான் எல்லோரும் கொடுப்பேன் சில பேர் பாருங்கள் எனக்கு நல்லதாக நான் எடுத்துண்டு அவனுக்கு கொஞ்சம் மட்டமானதை கொடுக்கறது அதெல்லாம் தான் செல்ஃபிஷ்னஸ் சுயநலம்னு அர்த்தம் நான் எதை அனு அனுபவிக்கிறேனோ அது தான் எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த அதுக்கு தான் அங்கே ஆத்மூபம் ஏன்னு சர்வற்ற சமம் பசித்து யோர்ஜுனாவுக்கு அதுதான் சுகம் வா எதிவா துக்கம் ச யோகி பரமோ மத தியானத்தோட பலனாக சொல்லியிருக்கார் அதுதான் வசுமனஸ் வசுமனஸ்ன அர்த்தம் எல்லார்ட்டையும் அன்போடு இருக்கிற மனசு விருப்பு வெறுப்பு இல்லாத மனசு அது பகவான் அப்படின்னு அர்த்தம் அங்கே எங்கெல்லாம் கடவுள் இருக்கார்னா மாசிலா மனமே ஈசன் கோயில் மாசிலா மனமே ஈசன் கோயில் ஆஹ மாசில்லாத மனசில் தான் பகவான் வெளிப்படுறார் அப்படின்னு அர்த்தம் ஆக வசு வசு அவசேஷேண சர்வேஷு விஷயஷு வசதி இது வசதி வசு தாத்ரிஷம் மன அசைத்தி அப்பேற்பட்ட மனசு இவருக்கு இருக்குது வசுமனா அந்த மனசை உடையவனை வச்சு தான் பகவானை புரிஞ்சுக்க முடியும் விவகாரத்தை தெய்வம் மனுஷ ரூபேனா ஆக அந்த மாதிரி மனசை வச்சு தான் பகவானை புரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி மனசில் பகவான் அதுதான் விபூதி பகவானுடைய விபூதியாக அது வெளிப்படுறதுன்னு அர்த்தம் அடுத்த ஸ்லோகம் அடுத்தது வசுர் வசுமனா விஹிக்கு அர்த்தம் என்ன ஹவிஹின்னு சொன்னால் அர்த்தம் சொல்கிறேன் பிரம்மார்ப்பணம் வச்சனத் ஹவிஹி நான் படிச்சுட்றேன் சொன்னால் அக்னியில் சமர்ப்பணம் பண்ணுற திரவியம் பூயத்தை அனேன இத்தி ஹவிஹி ஆகினால இந்த ஹவிஸ் நையோ பாலோ தயிரோ என்ன சாஸ்திரத்தில் திரவியம்னு சொல்லியிருக்கோ அந்த திரவியத்தை நான் அக்னி பகவான் கிட்டே தேவர்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன் அதுக்கு பேர் ஹவிஸ்ஸுன்னு பேர் ஹவிஸ் ரூபமாகவே பகவான் இருக்காராம் இங்கே அப்படி சொல்கிறார் ஆச்சாரியர் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவி அதாவது ஹவிஸ்ஸை பிரம்மமாக திங்க் பண்ண சொல்லலை பிரம்மன் தான் ஹவிஸ்ஸாக இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படி மாற்றி பார்க்கணும் த்ரூ ஹவிஸ் யூ இன்வோக் பிரம்மன் இல்லை இன் பிரம்மன் யூ ஆர் சீஇங் ஹவிஸ் அப்படின்னு அர்த்தம் நீ ஹவிஸ்ஸை வந்து பிரம்மனில் தான் ஹவிஸ்ஸு பிரம்மன் வேறு இல்லை பிரம்மன் தான் மாயினால் காட்சி அளிக்கிறது அதனால அந்த பிரம்மார்ப்பணம் பிரம்மஹ எல்லாம் பிரம்மமே ஹோமம் பண்றவனும் பிரம்மம் ஹோமகுண்டமும் பிரம்மம் நெருப்பும் பிரம்மம் ஹவிஸ்ஸும் பிரம்மம் பலனும் பிரம்மம்னு சொல்லிவிடுத்து அதில் ஆச்சாரியர் அப்படி தான் அங்கே வியாக்கியானம் பண்ணியிருக்கார் சால கிராமத்தில் விஷ்ணுவை பார்க்குற மாதிரி இல்லை அது மாதிரி ஹவிஸ்ஸில் பிரம்மனை பார்க்க சொல்லலை நான் அதாவது விஷ்ணு தான் சால கிராமமாக காட்சி அளிக்கிறார் விஷ்ணு தான் சிவலிங்கமாக காட்சி அளிக்கிறார் விஷ்ணு தான் எல்லா கல்லமாக காட்சி அளிக்கிறார் எல்லா ரத்னங்களும் விஷ்ணுதான் அப்படி அந்த ஆட்டிடியூட்டில் பார்க்க அத்தியாசம் இல்லை அதிஷ்டானம் ஆஹ ஹவிஸ்ல பிரம்மனை அத்தியாசம்னா சொல்லலை ஞானபூர்வக அத்தியாசம் இல்லை ஆஹா அது பிரதீக்கம் இல்லை அது அதிஷ்டான திருஷ்டி இவர் விவரணக்காரர் அதை பற்றி சொல்கிறார் ரெண்டாக பிரித்து சொல்கிறார் ஆனால் ஆச்சாரியர் சொன்னதே போகும் ஹவிர் நாமக்கம் பிரம்ம இத்தி ஆசையேன எத் ஹவிர் அதினூத்திரவிப்பதே ஹவி வியாச்சே தீத்தீதா கீதாவச்சனம் உதாரதி ப்ரணம் ஹவிர் கமாணம் எது திரமேவிரபுத்தியோட எதனந்தான் தரக்கே தான் அபாவம் பசியனுக்கு வேற எதை மே பார்க்கல ஆமதர்ஷனம் தான் அங்கே சொல்லியிருக்கு கீதையை என்னா கவனித்து பார்த்தா தெரியும் முதல்ல கர்மத்தில் அக்கர்ம தரிசனம்னார் அகர்மத்தில் கர்மான்னார் கடைசியில் கர்மாவது அகர்மாவது பிரம்மன்தான் எல்லாம் பதினெட்டாவது ஸ்லோகத்துக்கும் ஆ அதுலேருந்து ஆறு ஸ்லோகம் தாண்டி இருக்குது கர்மன் அக்கர்மையா ஃபர்ஸ்டே அது அகர்மணிச்ச கர்மையான்னார் முதல்ல வந்து கர்மாவில் அகர்மத்தை தரிசனம் பண்ண அகர்மத்தில் கர்மத்தை தரிசனம் பண்ணுன்னலாம் சொன்னவர் கடைசியில் சர்வத்திர பிரம்ம தரிசனம் பிரம்மங்கிறத அதெல்லாம் ஞாபகம் இருந்தால் நல்ல சிந்திக்கலாம் அடுத்தது அடுத்தது சத்கதி அது என்ன இல்லையா சத்கதி சத்கிருதி சத்தாதி சத்தா சத்தி சத்பராணூரேனோயது சன்னிவாசூயா முனா சத்கதி சிசி சூதி சந்நிவாசு இந்த முறையில் தான் படிச்சுட்டு இருக்கோம் இந்த புஸ்தகம் சேஞ்ச் பண்ணதுனால இனி சத்கதிகிக்கு அர்த்தம் சொல்றார் அஸ்தி பிரம்மேதி अस्ति इति ते அஸ்மேதிம்துமீ விது प्राप्यते சந்திப்பாப்பி சார் சதி கிதி சமுத்கிருஷ்டா அஸ்ய இதிவா சத்கதிகி ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் சத்கதிகிங்கிற சப்தத்துக்கு அதாவது ரொம்ப நுணுக்கமாகவும் சொல்லியிருக்க உபனிஷத்தை கோட் பண்ணுற யார் ஒருவன் பிரம்மன் இருக்கிறது என்பதை அறிகிறானோ அறிஞ்சு இருக்கானோ அவன் சந்து அடிக்கடி நாட்டிலெலாம் சந்த் சந்து சந்த் அது இருந்தான் இங்கிலீஷில் செயின்ட்டுன்னு வந்ததுங்கிறான் சில பேர் எப்படியோ சந்தம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது சந்தம் சன்னு சந்தவ் சந்தா இவரும் அதை சொல்கிறார் சத்ரு பிரத்யம்லாம் சொல்லி சொல்கிறார் அதெல்லாம் இருக்கட்டும் நமக்கு அது முக்கியம் இல்லை இப்போ அஸ்தி பிரம்மேதி சேத் வேத பிரம்ம அஸ்தி இது வேத சேத் அவருக்கு பயந்து நாம் வாழணும் தப்பு பண்ணப்படாது கல் குடிக்கப்படாது பஞ்சமகா பாதகம் கொலை களவு கல் காமம் சூது கொலைன்னா ஒருத்தனை கொலை பண்ணுறது களவுனா திருடுறது கல்லுனால் கல் குடிக்கிறது காமம்னா இன்னும் பெண்களோட சேர்ந்து வாழ் இது பண்ணுறது பெண்ணும் ஆனோ வச்சு சூது காம்பிளி இது அஞ்சும் பஞ்சமகாபாதகம்னு சொல்லியிருக்கு உலகத்திலயே நிறைய கவர்மெண்ட்டு இதை வச்சு பணம் சம்பாதிக்கணும் எப்படி தேசமெல்லாம் நல்ல வேலை இந்த கொரோனா வந்ததுனால கொஞ்சம் திங்க் பண்ணவா பண்ணுவார்கள் நினைக்கிறேன் யோசிக்கப்ப தனியாக இருக்க முடியாதுன்னு எனக்கு போயிட்டான் எல்லாரும் அத்தனை பேருமா செத்துட்டான் பயத்தில் இருக்கான் எல்லாரும் தனியாக போக முடியாது தனியாக இந்த உடம்பை காப்பாற்ற உயிர் தானே பெருசு இப்போ இப்போ வந்து பணம் காசு பதவி ஊற சுத்துறது விளையப்பாடு விளையாட்டு இது பண்ணுறது கேளிக்கைகள் எல்லாத்தையும் முதல்ல பாடியை ப்ரொடெக்ட் பண்ணணும் வேலை விலைக்கு சாப்பிட்டுட்டு பேசாமல் தூங்கிண்டாவது இருக்கணும் இதாக பண்ணணுமே அப்படி வாழ்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குதுன்னா அது வேற ஒரு கேள்வி அப்படியாவது பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்க ஐயோ இனி எக்கானமி என்ன போகிறதோ எக்கானமி என்ன ஆக போகிறதோ எக்கானமி எக்கானமியும் என்னவோ ஆகிட்டு போகிறது நீ உட்காந்து ஜவுமன் எக்கானமியை பற்றி ரொம்ப கவலைப்படுறேன் நீங்கள் பரமசாஸ்வதமா உள்ள அதாவது இதை புறச்செல்வம் வரும் போகும் அகச்செல்வத்தை வளர்க்குறதுக்கு என்ன கஷ்டம் அகச்செல்வம் தானே அக சரீரம் இருக்கிற வரைக்கும் உள்ள செல்வத்தை சம்பாதிச்சு உள்ளாமே இது கோவிட்னால் போனால் என்ன எதுனால போனால் ஏதோ ஒரு காரணம் ஆகணும் சாகிறதுக்கு எப்படியும் சாகணும் இல்லை அதே பயத்தில் இருந்தால் அனாவசிய பயம் நான் நினைக்கிறேன் அஸ்தி பிரம்மே தி சேத்வேதை எதுக்குன்னா இந்த சந்தங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது அந்த உபனிஷத்தில் பல அர்த்தங்கள் வியாக்கியானங்கள் இருக்குது அந்த மந்திரம் எப்படி இருக்குன்னு கேட்டால் தன்னை இல்லைங்கிறவன் பிரம்மனை இல்லைங்கிறாங்கிறது அசன்னே வசபவதி அசத் பிரம்மே திவே தச்சே இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஆச்சாரியர்கள் சொல்லலை சுருக்கமாக அவர் கிறிஸ்பாக சொல்லிட்டு போயின்னு நம்ம தான் கொஞ்சம் விஸ்தாரமாக திங்க் பண்ணுறோம் அவர் என்ன சொல்கிறார் மந்திர உபனிஷத்து என்ன சொல்கிறது முதல்ல ஆரம்பிக்கிற போது அசன்னேவ சபவதி அசத் பிரம்மேதி வேத அஸ்தி பிரம்மேதி சேத் வேத சந்தமேனம் விதுரிதி நாலு வாக்கியம் வந்து அவ்வளோ முக்கியம் அசத் பிரம்மேதி வேத பிரம்மன் இல்லை என்று ஒருவன் நினைப்பானை ஆனால் அவன் தன்னையே இல்லை என்று சொன்னவனாகிறான் புரியுறதோ எப்போ நான் காடை நெகேட் பண்ணுறேனோ நான் செல்ஃபையே நெகட் பண்ண மாதிரி ஆகிடுது இஃப் யூ நெகெட் காட் யூ ஆர் நெகெட்டிங் யுவர் செல்ஃப் ஏன்னா காட் ஈஸ் நத்திங் அதாவது காட் இஸ் நான் உனக்கு வேறாக பகவான் இல்லப்பா காட் ஈஸ் நத்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யூ பிகாஸ் யூஆர் காட் உன்னோட அது அதுக்கு தான் இன்னும் அடுத்த அடுத்த வாக்கியங்கள்லாம் வரப்போகிறது ரொம்ப அழகாக வரப்போகிறது ஆக சத்கதிகிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால் ஆக பிரம்ம கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னவன் தன்னையே இல்லை என்று சொன்னவனாகிறான் ஆனால் கடவுள் இருக்கிறார் என்று ஏற்றுக்கொண்டவன் தன்னையே கடவுளாக உணர்கிறான் இது ஒரு அர்த்தம் ஆனால் தன்னையே கடவுளாக உணர்வது மட்டும் அல்ல அவன் இந்த உலகத்தில் நல்லவனாக வாழ்கிறான் அவன் நல்லவனாக வாழ்கிறான் ஏன்னா அவன் கடவுளுக்கு கட்டுப்பட்டுருக்கான் சாஸ்திரத்து கட்டுப்பட்டுருக்கான் தர்மத்துக்கு கட்டுப்பட்டுருக்கான் வாழ்ந்தால் இப்படி தான் வாழணும் இல்லாட்டி இந்த வாழ்க்கை தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறான் ஏனம் சந்தம் விதுகு தத்தா தஸ்மாத்து ஹேத்தோ ஏனம் சந்தம் விதுகு இவனை நல்லவன் இவன் தர்மிஷ்டன் இவன் பகவானுக்கு பக்தன் அப்படின்னு பல அர்த்தம் துவைத்த திருஷ்டிலையும் சரி அத்வைத்த திருஷ்டிலையும் சரி இதுக்கு அர்த்தம் இருக்குது அத்வைத்த திருஷ்டியில் என்ன அர்த்தம் தன்னையே அந்த பகவானாக உணர்கிறான் இல்லாடி பகவானுக்கு அடிமையாக இருந்து ஒழுக்கமாக வாழ்கிறான் சந்தமேனம் தத்தோவிது இது ஸ்ருதே அப்படின்னு உபனிஷத்தில் இருக்குது முதல்ல ஸ்ருதியை சொல்லிவிட்டார் ஆச்சாரியர் சார்ம விஷயத்தை சொல்லிவிட்டு ஸ்ருதியை கோட் பண்ணுவார் ஆரம்பிக்கிற போது எப்படி ஆரம்பிக்கிறார் அஸ்தி பிரம்ம இதுமேனம் தோ விது பிரம்ம அஸ்தி ஏ விது பிரம்மன் இருக்கிறது என்று எவர்கள் அறிகிறார்களோ தே சந்தா அவர்கள் சந்த அவர்கள் சாதுக்கள் சன் சந்தோ சந்தா தை பிராப்பதே அவர்களால் அடையப்படுற அவர்களெலாம் என்ன பண்ணுறாரு பகவானையே சத்தான பொருளையே மற்றதெல்லாம் அசத்து உலகத்தில் பகவானை தவிர பிரம்மனை தவிர அது சத்வரூபமாக இருக்குது ஆகையினால் அவர்களை அதை பிரம்மம் இருக்கிறது என்று கட்டுப்பட்டு அந்த பிரம்மத்தோட ஆஜைக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறவர்கள் பிரம்மத்தை அடைகிறார்கள் அதனால் சாதுக்களுடைய கதியாக இருக்கிறதுனால சத்கத்தின்னு பேர் அதாவது ஈஸ்வர விஸ்வாசத்திலே உடையவர்களுக்கு உடையவர்களால் அடையப்படுறார்னு அர்த்தம் ஈஸ்வர விஸ்வாசம் உடையவர்கள் ஈஸ்வரனை அடைகிறார்கள் சுத்தமான ஆனந்தம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறவன் அந்த சுத்தமான ஆனந்தத்தை அடையிறான் அப்படின்னு சொல்லலாம் என்ன பகவான் ஆனந்த ஸ்வரூபம் வாழ்க்கையில் ஆனந்தம் சாந்தி தானே இறைவன் அமைதியான ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறார் என்று அறிகின்றவன் அவன் அனைமதியான ஆனந்தத்தை அடைகிறான் அதுக்கு பேர் தான் சத்கதிகி சத்கதி நம்ம போ போடுறோமே ஆத்மா சத்கதி அடைய பிரார்த்திக்கிறோம் யாராவது போயிட்டான்னு வச்சுங்கோனே ஆத்மா சத்கதி அடைகிறதுக்கு நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம்னு சொல்கிறோம் ஆஹா சத்கதிகி இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் சத்கதிஹி சதீகதிஹி சத்புத்திஹி புத்திஹி இந்த இடத்துல சத்கதிஹின்னு சொன்னால் ஆம்னீஷியன்ட்னு அர்த்தம் சர்வஜான்னு அர்த்தம் அதாவது உயர்ந்த அறிவை உடையவர்னு அர்த்தம் அதாவது உய மேலான இது இருக்கு ஆம்னீஷியன்ட்டுங்கிற அர்த்தம் தான் இந்த இடத்துல கதி சப்தத்துக்கு புத்திங்கிற சதீகதி புத்தி சமுதா அசவா இது அசிய இவா समुत अपड़ी आ समुत्कृष्टा बुद्धि अस् अम भगवानोड़ बुद्धि रोम उयर्दानुन अर्थम सत्कति की अर्थम पाता अतः सत्कृति सतीकृति जगद्रक्षणादी लक्षणा अस्मा தேன சத்ிரு சப்தமம்தகம் விவத்தம் சதீகிரு சதீகிருத்தின்னா என்ன அர்த்தம்னா பெரிய காரியத்தை பண்ணுறார் சத்காரியம் பண்ணின்றிருக்கார் பகவான் என்ன காரியம்னா ஜகத் ரட்சணாதி லட்சணா ஜகத் ரக்ஷணாதி ரட்சணா ஜகத்தை காப்பாத்தின் இருக்கார் அதனால தான் விஷ்ணு சாஸ்திரநாமத்தை பிடிச்சின் இருக்கோம் இந்த கொரோனா கோ கோவிட்டு நைன்டீன் வைரஸ் எல்லாம் போகணும்னா என்ன கத்தின்னா பகவான் தான் கா ஜகத் ரஷ்ஷனம்னால் என்ன அர்த்தம் ஸ்திதிகர்த்தா அவர் தானே காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு அவரை தான் கெட்டியாக பிடிச்சிக்கிறோம் எல்லோரும் என்னமோ அவரை நம்மளை காப்பாற்றி அதுக்கப்புறம் நம்ம இந்த உலகத்துக்கு என்ன பண்ண போகிறோம்னு அது வேறு கேள்வி இருக்குது அந்த கேள்வி அது முக்கியமான கேள்வி நம்மளாம் இந்த உலகத்தில் பிழைச்சிருந்து என்ன பண்ண போகிறோம் திரும்பவும் சண்டை சச்சரவு எல்லாருக்கும் லோகத்துக்கு முழுக்க நிறைய சேவையாக பண்ண போகிறோம் அங்கங்கே பதுக்கி வைக்கிறான் நிறையா தங்கத்தை நூற்றம்பது கோடி ரூபாய் கள்ளுக்கடையில் வியாபாரம் வந்து லாபம் கிடைக்கிறதான் பெரிய சந்தோஷம் அது இந்த பணத்தோட பாபம் எவ்வளோ புரியும் அதே அந்த பணத்தை திரும்ப அவனுக்கே கொடுக்குறான் வேறு ரூபத்தில் இலவசங்கிறான் விலை இல்லாதது அப்படி சொல்லணும் விலையில்லா மிக்சி விலையில்லா தொலைக்காட்சி பெட்டி இது நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறோமா யாரே ஏமாத்துகிறோம் தெரியல ஒரே ஆச்சரியமாக இருக்குது தர்மத்துக்கு அது திருவள்ளுவர் வந்து கல்லுண்ணாமைனு பத்து குரல் சொன்னார் இதுக்கெல்லாம் பத்துக்கும் இருக்குது கொலை களவு கல் காமம் சூது அஞ்சுக்கும் ஐம்பது குரல் இருக்கு திருக்குறள் கொல்லாமை கள்ளாமை என்ன கல் கல்லுண்ணாமை காமம் பிறனில் விளையாமை வரைவின் மகளிர் இருபது குரல் இருக்குது காமத்து அச்சா அப்புறம் சூதுன்னு பத்து குரல் இருக்கு தமிழ்நாடு திருவள்ளுவருக்கு பெரிய சிலையை வச்சாச்சு அங்கே கன்னியாகுமரியில் பாறை மேலே சிலையை வச்சுட்டு கள்ளுக்கடையை திறந்துவிட்டான் கேட்டால் நான் வாழும் வள்ளுவருங்கிறான் ஐயோ பொய்யெல்லாம் ஒன்றாக பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானேன்னு நான் தமிழில் இப்படி சொல்லணுங்கிறதுக்காக தான் வேணும் பிளான் பண்ணி தான் சொல்லுவேன் ஜெகத் ரஷணா அதி ரக்ஷணா இந்த உலகத்தை காப்பாற்றுறது அதெல்லாம் பண்ணுறார் பகவான் அப்போ அவர் காப்பாற்றுனா நான் இந்த உலகத்துக்கு நல்லதெல்லாம் செய்வேன் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நல்லதெல்லாம் பண்ணிட்டு போவேன் என்ன காட்டிலும் அவங்க நல்லா நிம்மதியாக இருக்கணும் வசதியாக இருக்கணும் இல்லை பிசிக்கலாக ஹெல்த்தியாக இருக்கணும் இதெல்லாம் தேவையில்ல அதெல்லாம் கண்டுபிடிச்சி அது அளவுக்கு மீறி கண்டுபிடிச்ச ஆரம்பித்தா இதுதான் ஆபத்து அதாவது விஞ்ஞானத்தில் நாங்கள் உச்சக்கட்டத்துக்கு போகிறோம்னா இந்த உச்சக்கட்டத்தை சரி பண்ண முடியல நீ ராக்கெட்டு விடுறேங்கிற அதை விடுறேங்க இதை விடுறேங்கிற இதை பண்ணிவிடுவோம் புயலே நிறுத்திவிடுவேங்கிறான் அதையே நிறுத்தி விடுவேன் அதை நிறுத்தி ஒரு கோவிட் நைன்டீனை சரி பண்ண முடியல ஆஸ்பத்திரிக்கு இடம் போகிற ரயிலெல்லாம் வந்து ஆஸ்பத்திரியாக மாறின்ட்டுருக்கு ரயில் பெட்டியெல்லாம் இப்போ பிரயாணம் கிடையாது ஒன்றும் மேலே போகணும் இல்லாட்டி அது குழுவே உட்காந்துட்டு வரணும் ட்ராவல்லாம் பண்ண முடியாது அத்தனை ரயில் பெட்டியும் ஆஸ்பத்திரியாக மாறின்ரு அப்படி இத்தனை பேரையும் காப்பாற்றி முடித்த உடனே என்ன பண்ணுறான் நான் நேராக டாஸ்மாக் ஏன்னா அவனுக்கு கொடுத்த ஆயிரம் ரூபாய் நான் திரும்ப வாங்கணுங்கிறான் என்ன அறிவு ஆஹா வேதம் சிறந்த தமிழ்நாடு வீரம் சிறிந்த தமிழ்நாடு கம்பன் பிறந்த தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு கள்ளுவிற்கும் தமிழ்நாடு வேணும்னே தான் பேசுவேன் சதீகிருத்திஹி ஜகத் ரஷணாதி லக்ஷனா அஸ்ஸ எஸ்மா தேன சத்கிருத்தி கவர்மெண்ட்டு எதாவது நல்லவேளை கோர்ட்டு வந்து கொஞ்சம் நீதி உண்மையாக இருக்கிறதுனால நிறுத்தினதுன்னு அதனால் கோர்ட்டுக்கு நன்றி சொல்லுங்குறான் என்ன தர்மத்தை சொல்கிறதுக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கு அதர்மம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நன்றி சொல்லணும் ஆ ஜகத் ரக்ஷணாதி லக்ஷனா அஸ்ய எஸ்மாத் பகவான் வந்து ரக்ஷ ஸ்திதிகர்த்தா தானே படைப்பு கடை உள்ளார் பிரம்மதேவன் காக்கும் கடவுள் யார் திருமா அப்புறம் எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்கி அழிக்கிற கடவுள் யாருன்னா இப்போ விஷ்ணு வேணுமா ருத்ரன் வேணுமா என்ன ருத்ரன்ட்டு இருந்து ருத்ரன்ட்டு இருந்து விஷ்ணு காப்பாற்றுறதுன்னா பண்ண வேணும்னா பண்ணுங்க உண்மையானால் ஒழுங்காக இருக்கும்னு எல்லோரும் சொல்லணும் எல்லோரும் உறுதிமொழி எடுக்கணும் அப்படின்னா அடுத்த நாளே எல்லாம் போயிடும் உலகத்தில் அத்தனை பேரும் சேர்ந்து சொல்லணும் அது நடக்கிற காரியமா பகவான் இது பண்ண விஷயந்தான் ஆக இந்த சத்கிருத்திகிங்கிறதோட எழுநூறு திருநாமங்கள் நிறைவு பெற்றன இது நாம் நாம் சப்தமம் சதகம் விவருத்தம் இவ்வாறு நாமங்களுடைய எழுநூறு எட்டாவது ஏழாவது நூறானது நிறைவு பெற்று விவரிக்கப்பட்டது விவரி விவரிக்கப்பட்டது ஆக எழுநூறு நாமங்கள் நிறைவு செய்யப்பட்டன சகஸிரநாமத்தில் இது வந்து சகசிரநாம ஞானயஜம் இப்போ நம்ம பண்ணிகிட்டுருக்கிறது சகஸிரநாம ஞானயஜ்யம் ஒரு ஒரு நாமாவுக்கும் அர்த்தம் பார்க்குறோம் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் அர்த்தஜானேன பூஜனும் மனசுக்கு தோணணும் வசு மனசே நமஹா அப்படின்னு சொன்னால் சத்கத ஏ நமஹா சத்கிருத ஏ அஹ சத்கதி சத்கிரு சத்தா சத்பூதி சத் பராணா அதில் அடுத்தது சத்தா இனி எட் எட்நூறாவது நாமான் தொடங்கிறது சத்தாவுக்கு அர்த்தம்னு சொல்கிறார் சஜாத்தீய விஜாத்தீய ஸ்வகபேதரகிதா அனுபூதி சத்தா ஏகமேவ்வித்தீயம் இது இந்த சத்தா சத்பூத்திகி ரொம்ப அழகான நாமங்கள் சத்தான்னு சொன்னால் பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் தூய இருப்புன்னு அர்த்தம் பல முறை பார்த்துட்டோம் வேறு என்ன சொல்கிறார் சத்தாவுக்கு அர்த்தம் சொல்கிறத அதாவது சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதா விசிஷ்டாத்வைத்திகள் சொகத பேதவாதிகள் பகவானிடத்தில் பார்ட்டு இதெல்லாம் சொல்லணும் இல்லையா சொகத பேதம் பகவானிடத்துலேயே நம்ம இதாக இருக்குது அத்வைதிகள் சொகத பேதமும் கிடையாதுங்கிறது அதாவது ஒரே ஜாத்தியில் இருக்கிற பேதம் சஜாத்திய பேதம் நம்ம எல்லோரும் மனுஷியர்கள் ஆனால் வேறு வேறையாக இருக்கும் விஜாத்திய பேதம்னா மனுஷியன் வேற மரம் வேறு ஸ்வகத பேதம்னா நமக்குள்ளேயே கண்ணு காது மூக்கு நாக்கு எல்லாம் வேற வேறையாக இருக்குது ஒரு தென்னம்பருன்னு எடுத்துட்டா மட்டை அதில் இருக்கக்கூடிய இலை தேங்காய் எல்லாம் நிறைய வித்தியாசம் இருக்கு ஆ இந்த மூணு பேதமும் இல்லாத வஸ்துங்கிறார் அனுபூத்திகின்னு போடுறார் பதம் சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதா அனுபூத்திஹி இந்த ரொம்ப முக்கியமான பதம் சதாம் பாவகா சத்தா சத்விசேஷு அணுகம் ஸ்வரூபம் சத் விசேஷு அணுகம் ஸ்வரூபம் தச்ச சத்ரூபம் பிரம்ம இவ் அதாவது விசேஷத்துலலாம் இருக்கக்கூடிய சாமானியம் இது பேர் பாஷையில் சொன்னால் அவ்விச்சரத் ஸ்வரூபம் வர் சங்கராச்சாரர் மாறாத வஸ்து அதுக்கு தான் கீதையில் நாசத்தோ நாபாவோ வித்தியத்தே சதா இல்லாததற்கு இருப்பு இல்லை இருப்பது இல்லாமல் போவதில்லை அதாவது இருப்புக்கு இன்மை இல்லை இன்மைக்கு இருப்பு இல்லை தமிழில் புரியறதா பாருங்க ஆகா நான் எக்ஸிஸ்டன்ஸுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை எக்ஸிஸ்டன்ஸுக்கு நான் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லைன்னா புரியுறதாண்ணான் புரியலேங்கிறது புரியுறதுட்டான் அதுதான் வேதாந்தம் படிக்கிறது எல்லாத்துலேயும் அனுசீதமாக இருக்குது அதாவது அவர் சொல்கிறார் சத் விசேஷு அனுகதம் ஸ்வரூபம் விசேஷேஷு எல்லாத்துலேயும் அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸிங்குங்கிற அனுபூதிங்கிற பதத்தை உபயோகப்படுத்தியிருக்கார் ஆச்சாரியர் அது ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும்னெல்லாம் சொல்லலை ஆக சதாம்பாவகா சத்தா சதாம்பாவகா சத்தா என்னன்னு அர்த்தம் எல்லாத்துலேயும் இருக்கிற அந்த சத்து இஸ்னஸ்ஸுங்கிறோம் எக்ஸிஸ்டன்ஸுங்கிறோம் ஆக யானை இருக்குது பூனை இருக்குது கழுது இருக்குது மாடு இருக்குது எல்லாத்தையும் சொல்லிகிட்டே வரோம் கடைசியில் வந்து என்ன பூமி இருக்குது ஜலம் இருக்குது எல்லாத்தையும் இருக்கிறது இருக்கிறதுங்கிற அந்த நாமரூபத்தை நீக்கி அந்த சத்தாவை தரிசனம் பண்ணும் எஸ் செய்வ சதாத் எஸ் சதாத்மகம் அசத்கல்பார்த்தகம் பாசத்தே ஸ்புரணம்னு இருக்குங்க அதாவது எஸ் எத்து எஸ் செய்யவ ஸ்பு எஸ்எ சதாத்மகம் ஸ்புரணம் அசத்கல்பார்த்தகம் பாசத்தே நம்ம இந்த நேம் ஃபார்ம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் கல்பிக்கப்பட்டது ஆக அதில் இருக்கக்கூடிய எல்லாம் அதாவது ஜலந்தான் தண்ணீர் தான் வந்து கடல்லையும் கடல்கிற நாமரூபத்திலையும் அலைகள்ங்கிற நாமரூபத்திலையும் இருக்குது அது அசத்து ஆக இந்த சமுத்திரங்கிறதும் சமுதிரநாமரூபமும் தரங்கிற நாமரூபமும் மித்யா ஜலம் சத்தியம் அதுதான் சத்யம் சத்தாங்கிறதும் சத்தியங்கிறதும் ஒன்றுதான் ஆனால் இங்கே சத்தாங்கிற பாவம் சத்தாம் பாவா சத்தா அதுதான் பிரம்மங்கிற தச்ச சத்ரூபம் பிரம்மைவ இவருடைய விளக்கம் தச்ச சஜாத்திய விஜாத்திய ஸ்வகதபேதசூன்யம் சதேவசோமிய அதுதான் ஆச்சாரியர் கோட் பண்ணுறார் ஏக்கமேவ அத்வித்தீயம்ங்கிறார் அந்த ஒன்றே இருக்கிறது ஒன்றேன்னா என்ன அர்த்தம் இரண்டற்றதுங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்கு இத்தியாதிஸ்ருத்தோ சதுத்தேசேன ஏகமேவ அத்விதீயம் இது சப்தை தத்விதானாதி மத்வா வியாஜஷ்டே சத்பூத்திஹி அடுத்தது படிக்கலாம் இது முடித்தாச்சு இது அனுபூதிங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது ரெண்டும் சைமல்டேனியஸாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் பூமி இருக்கிறது இருக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா இருக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் அனுபூதிங்கிறேன் அனுபூத்தினா தொடர்ந்து இருக்கிற இருப்புன்னு அர்த்தம் அணுன்னா கண்டினியூவஸ்லி வித்தவுட் கேப் அப்படின்னு அர்த்தம் பூத்தின்னா இருக்கிறதுன்னு அர்த்தம் அனுபூத்தி சத்தா அணு பவத்தி தி அனுபூதி அனுபவத்தி இந்த அனுபவங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் இந்த அனுபவங்கிற வேர்டு வந்தாலே எல்லோருக்கும் ஏதோ ஒரு எக்ஸ்டி அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மைண்டில் இருக்கிற ஸ்டேட்டுக்கு இல்லை மைண்டோட எக்ஸிஸ்டன்ஸ் மைண்டு எதில் எக்ஸிஸ்டாக இருக்கோ அதை புரிஞ்சிக்கிறதுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறோம் ஆ அனுபூதிஹி அனுபூதிங்கிற பதம் ரொம்ப முக்கியம் ஏன்னா நிறைய பேருக்கு அனுபூத்தினாலே ஏதோ எனக்கு இன்னும் அனுபூதி வரல நாலெட்ஜு தான் இருக்குங்கிற இங்கே என்ன சொல்கிறார் நான் அதாவது இருக்கிறத பற்றின நாலெட்ஜை சொல்கிற சொல்லி கொடுக்குற அடுத்தது சத்பூத்தி சன்னேவ பரமாத்மா சிதாத்மக அபாதாத் பாசமானத்வாச்சூதி சன்னேவ பரமாத்மா அந்த சத்துக்கு தான் பரமாத்மானு பேர் என்ன சிதாத்மகா சன்னேவ சிதாத்மகாங்கிறார் அதுதான் கான்ஷியஸ்னஸ் எது எக்ஸிஸ்டன்ஸோ அது தான் கான்ஷியஸ்னஸ் எது தூய இருப்போ அது தான் தூய உணர்வு ஆக சத்பூத்திகிறதுக்கு அர்த்தம் சொல்கிற போது சத்து தான் சித்வரூபமான பரமாத்மாங்கிறார் சொல்லிவிட்டு அதுக்கு லட்சணம் சொல்கிறார் அபாதாத்து பாசமானத்வாச்ச ஹேத்து அபாதாத்துன்னா அந்நெகேட்டபுள்னு அர்த்தம் பாதான்னு சொன்னால் நெகேட்டபுள் நீக்கிறதுன்னு அர்த்தம் இப்போ நேம்ஃபாம அறிவால் நீக்கிவிடலாம் இருப்பை அறிவால் நீக்க முடியாது ஆகா கடலுங்கிற சொல்ல அறிவால் நீக்கிவிடலாம் த அலைகள்ங்கிற சொல்ல அறிவால் நீக்கிவிடலாம் தண்ணீருங்கிற சொல்லுக்கான பொருள் சப்ஸ்டான்ஸ் அதை அறிவால் நீக்க முடியாது அது மாதிரி தண்ணீர் இருக்கிறது சொன்னால் தண்ணீருங்கிறதும் நாமரூபந்தான் அதனுடைய சத்து இருக்கே அந்த சத்து விளங்குறதுங்கிறார் சன்னேவை அது அபாதாத் சத்து அப்படின்னு அர்த்தம் பாசமானத்வாத் சித்து பாசமானத்துவாதுன்னு அது விளங்கிறது எல்லாத்துலேயும் இருப்பு தான் இருக்குங்கிறது விளங்கிறது ஆக விளங்குறதுக்கு பேர் சித்து ஆக விளங்குறதுங்கிற போது விளங்குகின்ற ஒன்று இருக்கிறது இருக்கின்ற ஒன்று விளங்குகிறது இருக்கிறது இருப்பும் விளக்கமும் வேறல்ல இருப்பே விளக்கம் விளக்கமே இருப்பு கான்ஷியஸ்னஸ் கான்ஷியஸ்னஸ் எக்ஸிஸ்ட் எக்சிஸ்டன்ஸ் என்னது எக்ஸிஸ்டன்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் அப்படின்னா என்ன அர்த்தம் கான்ஷியஸ்னஸ் இல்லைன்னா அண்ட் எப்படி பண்ணுறது ஆ ரெண்டும் சேர்ந்து தான் பாசமான ஹேத்தோ அபாதாத் பாசமானத்வாச்ச சத் பூத்திஹி பூத்திகின்னு சொன்னால் இந்த இடத்துல சைத்தன்யம் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் சத் பூத்திஹி ஆஹா இருப்பாய் இருக்கும் உணர்வு இருப்பாய் இருப்பாய் இருக்கும் என்ன சத்கதி சத்கிருதி சத்தா சத் பூதிஹி சத்பராயணா சில புஸ்தகத்தில் பராயணம்னு இருக்குது அது நபும்சுகலிங்கமாகவும் வச்சுக்கலாம் புல்லிங்கமாகவும் சொல்லி சொல்கிறார் பாருங்க சத்பூத்தி ஓ இதில் கனெக்ஷன் இருக்குது நானியா பிரதீ தே नापि பாத்தியமன் बाधह, प्रपंचस्य, विवक्षितह, இங்கே சத்பூத்திகப்புறம் நானியகாங்கிறார் அதோடய கனெக்ஷன் இன்னும் முடியல இந்த விஷயம் சத்பூத்திகிங்கிறது வேறு அல்லங்கிறார் சத்பூத்திகிங்கிறது பரமாத் சத்து தான் சித்தாக இருக்குது சத்துக்கு வேறாக சித்து இல்லை தமிழில் பாட்டுருக்கு கைவில்லை நவனியத்தில் சத்தே சித்தாகும் அயலனில் அசத்தாம் அசத்தானால் சாட்சி எங்கே அப்படின்னு சொல்லி சச்சிதானந்தத்துக்கு நிறைய பாட்டு விளக்கம் இருக்குது கைவல் என சந்தேகம் தெளிதல் படலத்தில் இருக்குது சத்தே சித்தாகும் அயலனில் அசத்தா சத்தே சித்து சத்து வேற சித்து வேறேன்னு சொன்னால் அப்போ சித்தா சத்து இல்லை இல்லை அப்போ சித்து சத்து இல்லைன்னு அசத்து அப்போ அந்த அசத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்று வேணும் இல்லையா அது யாருன்னு கேட்கறது சத்தே சித்தாகும் அயலனில் அசத்தாம் சத்துக்கு அந்நியமாக சித்து இருக்குதுன்னு சொன்னால் அது அசத்தாயிடும் அசத்தானால் சாட்சி எங்கே அசத்துக்கு சாட்சி எங்கே இருக்குது அசத்துக்கு சாட்சி இருக்குதுன்னு சொன்னால் அப்போ அசத்தான சித்துக்கு சாட்சி யார் அது சித்தா அச்சித்தார் அப்படின்னு கேள்வி இப்போ இதிலேருந்து என்ன அர்த்தம்னா சத்து சித்தும் பதத்வயம் பதார்த்தம் ஏக்கம் சொற்கள் இரண்டு பொருள் ஒன்று அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அர்த்தம் சொல்லுன்னா அந்யா பிரதீத்தேகே பாத்தியமானத்வாச்ச இதில் இன்னொரு விஷயம் இருக்குது அபாதாத்து பாசமானத்வாச்சூத்தி நான் அந்நியா சரி அப்பா நமக்கு வேறையாக தெரியறதே அதெல்லாம் என்னதுன்னா பாத்தியமானத்துவம் அறிவால் அழிக்கப்படுறதுங்கிற சத்பூத்தி பிரதீ தேக பிரதீ தேகன்னு அர்த்தம் அசத் பிரதீத்தின்னு பேர் இதுதான் துவைத்திகளுக்கும் அத்வைதிகளுக்கும் பெரிய சர்ச்சை உள்ள விஷயம் ரொம்ப முக்கியம் அது இந்த வந்து அசத்தா சத்தா அப்படின்னு கேள்வி பிரதீத்தின்னா நமக்கு புலப்படுறது இந்த துவைத்தம் இந்த துவைத்தம் வந்து அசத்தா சத்தா அப்படின்னு கேள்வி நீங்க அத் advaitam அத்வைத்தம்னு சொல்லிவிட்டு அப்போ நமக்கு we are feeling, துவைத்தத்தை ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் வி ஆர் நாட் அசத் பிரதீத்திவாதிகள் அநீர்வச்சனீய பிரதீத்திவாதிகள் இது ரொம்ப வெரி வெரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் துவைத்தத்துக்கு இது அவங்க இது உனக்கு அசத் பிரதீத்தி அசத் பிரதீத்தின்னு சொல்கிறான்னு சொல்கிறான் நம்மளை சொல்லிகிட்டே இருப்பாங்க நம்ம அசத் பிரதீத்திவாதிகள் இல்லை அனிர்வச்சனீய பிரதீத்திவாதிகள் எஸ் செய்யுவரணம் சதாத்மகம் அசத் கல்பார்த்தகம் பாசத்தே அசத் சப்தத்துக்கு நாம் என்ன மீனிங் வச்சுருக்கோம் அப்படிங்கிற அதுதான் இங்கே போடுறாரு பாத்தியமான சுவாச்ச நசத்து நாப்பி அசத்துன்னு இதெல்லாம் ரொம்ப சித்தாந்த விஷயம் இந்த இடத்துல விஷ்ணு சாஸ்திர நாமத்தில் இதை வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அவர் ஏன்னா சத் சத்கதி சத்கிருதி சத்தா சத்பூத்தி சத்பராணா இன்னும் நமக்கு சத்பூத்திகி பாட முடியலை பிரதீ தேகே பாத்தியமானத்வாத் முதல்ல என்ன சொன்னார் அபாதாத்துனர் சத்தை பாதிக்க முடியாது எல்லாத்தையும் நெகேட் பண்ணலாம் நெகேட்டரை எப்படி நெகேட் பண்ணுறது எல்லாத்தையும் நெகட் பண்ணிடலாம் நான் எதை வேணாலும் நீக்கிடுவேன் நானும் பூஜை சுவாமிஜி ஏதோ சொல்லுவார் ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷனில் போய் ஏதோ யூனிவர்சிட்டியில் சொல்லுவார் ஐ கேன் நெகட் வாட் எவர் யூ டெல் அப்படின்னா யூ கேன் நெகட் யுவர் செல்ஃப் அவ்வளோதான் ஓம் தத் சத் கேன் நெகட் எனி திங் யுவர் செல்ஃப் நெகேட் எப்படி நெகட் பண்ண முடியும் அதான் நெகே நெகேஷனுக்கு பேர் பாத்தியம் நெகேஷன் பண்ண முடியாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் நீக்கிறது அறிவால் நீக்கிறது அறிவால் நீக்கிறது நிஜமாகவே நீக்கிறது இந்த கட்டிடத்தை இந்த செவரை நீக்குதுன்னு நகா செவரை உடைச்சி வெடி தள்ளிப்படுறது அப்படி பண்ணுறது இல்லை இப்போ என்ன என்ன அழிச்சிட்றேன்னா என்ன அதுதான் சொல்கிறார் பஞ்சதைக்காரர் சொல்கிறார் என்ன அப்ரதீத்தி மித்யாத்வ நிச்சயாங்கிறார் அப்போ நமக்கு எல்லாம் துவைத்தம் ப புலப்பட்டுகிட்டே இருக்க விடிஞ்செழுந்தால் எல்லாத்தையும் வேறு வேறையாக பார்த்துட்டு இருக்கோம் காலமுறை எழுந்தவுடனே இன்றைக்கி எப்படி கொரோனாங்கிறான் என்றைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்க போகிறது அது அது தான் இருக்குது அதோட ஸ்வரூபம் அதுதான் அது எவ்வளோ தூரம் வேலை செய்கிறது வேலை செய்யலை அதை வந்து இப்போ கொரோனாவுக்கு கோமா கொடுக்க முடியுமான்னு பார்க்குறான் அதையே கோமாவில் போட்டு விடலாமான் பண்ணி பார்க்குறேன் ஈஸ்வர சிருஷ்டிக்கும் நமக்கும் பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் ஈஸ்வர சிருஷ்டி நல்லா தான் இருக்குது இந்த ஜீவன் படுத்துகிற சிருஷ்டி தான் ஜீவ சிருஷ்டியில் தான் இவ்வளோ குழப்பம் ஆக பிரதீத்தேகே பாத்தியமானத்துவம் ரொம்ப முக்கியம் அது பிரதீத்தி வந்து அறிவால் நீக்க முடியாது சத்தை வந்து அறிவால் நீக்க முடியாது சத்து அபாத்தியம் எது அபாத்தியம் தத் சத்தியம்னு சத்தியத்துக்கு டெஃபனேஷன் சத்தியத்துக்கு நிறைய டெஃபனேஷன் உண்டு மித்யாவுக்கு அதிஷ்டானம் சத்தியம் மித்யாவுக்கு அதிஷ்டானம் சத்தியம் ஏதாவது சத்தியம் இல்லாமல் மித்தியை சொல்ல முடியாது ஆஹா எது அபாத்தியம் தத் சத்யம் எது ஞானபாத்தியம் தத் சத்தியம் எது ஞான அபாத்தியம் தத் சத்தியம் எது ஞானபாத்தியம் தன்மித்யா எது நீக்க முடியுமோ அது மித்யை எதை அறிவால் நீக்க முடியாதோ அது சத்தியம் இங்கே அதுதான் சொல்கிறார் அறிவால் நீக்கப்படுறதுனால ஆனால் நாங்கள் அசத்துன்னு சொல்ல மாட்டோம் சத்துன்னு சொல்ல மாட்டோம் நசத்து நாபி அசத் ரொம்ப முக்கியம் அப்படின்னா என்ன அர்த்தம் ப்ராக்கெட்டில் மித்யா அனிர்வச்சனீயம் மித்யார்த்தத்துக்கு ஒரு டெஃபனேஷன் அனிர்வச்சனீயத்வம் மித்யாத்வம் மித்யாத்வம் மித்யாவுக்கு டெஃபினேஷன்லாம் இருக்குது அதில் ஒன்று எத் வித்யா நாஷ்யம் தன்மித்யா அறிவால் நீக்கிறோமோ அதுக்கு பேர் மித்யா பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகாவில் இருக்கு கிம்மித்யா அப்படின்னு ஒரு கேள்வி எத் வித்யா நாஷ்யம் அறிவால் அழிக்கிறோமோ அதுக்கு பேர் மித்யா மித்யான்னா அர்த்தம் அசத்துன்னு சொன்ன மித்யா சப்தத்துக்கும் அசத்துக்கும் நிறைய அர்த்தம் இருக்குது அசத்துன்னு சொன்னால் இல்லவே இல்லைன்னு அர்த்தம் சத்துன்னா எப்பவும் இருக்குதுன்னு அர்த்தம் காலத்தயேப்படி திஷதி சத்து தோபத்தில் பார்த்தோம் ஆனால் சத்துக்கு லட்சணங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் காலத்தயே திஷதி இது சத்துங்கிறது ஒரு லட்சணம் எது ஞான அபாத்தியம் தயங்கிறது இன்னொரு லக்ஷணம் அதனால் நீ சொல்கிறார் பிரபஞ்ச ஸ்ௌத்த யௌகிக்கோவா பாதா விவக் அதாவது ஷாஸ்திரப்படி ஸ்ருதி அனுமானம் அனுமானப்படி பிரபஞ்சத்தினுடைய பாதம் விவக்சிக சொல்லப்பட்டிருக்கு இதன் மூலங்கிற சத்பூத்தி ஸ்ரௌதா பாதா யௌக்திகா பாதா ஆ ஸ்ருதிப்பிரமாணத்தின் துணை கொண்டும் யுக்தி பிரமாணத்தின் துணை கொண்டும் பிரபஞ்சமானது பாதிக்கப்படுகிறது பிரபஞ்சம்னா துவைத்த பிரபஞ்சம் பாதிக்கப்படுகிறது சரி ஆ சத்பூத்தியோடய அர்த்தம் இந்த இந்த இந்த பேராகிராஃப் இங்கே மாறினதுனால இப்போ சன்னேவ பரமாத்மா சிதாத்மக அபாதாத்து பாசமானத்வாச்ச சத்பூதி ந அந்யா சன்னேவ சன்னேவ சத்பூத்தி அப்படி சொல்கிற சன்னேவ சத்பூதி நான் அந்யா சத்தேதான் சித்து சித்து க சத்து கன்னியமாக சித்து இல்லை அப்போனா புலப்படுறதெல்லாம் என்னதுன்னு கேட்டால் அது பாத்தியமானத்துவாச்சு ந சத்து நாப்பி அசத்து அப்போ நமக்கு பு வேறையா தெரிகிறதெல்லாம் என்னதுன்னா வேறையா தெரிகிறதுலாம் சத்தும் இல்லை அசத்தும் இல்லை அப்படிங்கிற ஆக இந்த பிரபஞ்சத்தை எப்படியாவது ஸ்ருதி யுக்தி பூர்வமாக பிரத்யக்ஷமாக பாதை பண்ண முடியாதுங்கிற அர்த்தம் இருக்கு இதில் ரொம்ப முக்கியம் இந்த போர்ஷனை நான் ஏன் இவ்வளோ டோல் பண்ணுறேன்னா இது அவ்வளோ முக்கியம் பிரத்யக்ஷமாக இதை பாதை பண்ண முடியாது ஸ்ருத்தினாலையும் யுக்தினாலேயும் தான் இதை பாதை இதெல்லாம் அவ்வளோ முக்கியமான விஷயம் அ பிரத்ஷமாக பர்சப்ஷன் ஆங்கிளில் பண்ணவே முடியாது ஆனால் ஸ்ருத்தினாலையும் சாஸ்திர வாக்கிய நே நாநாஸ்தி கிஞ்சன அப்புறம் வந்து எத்து பாத்தியம் தன்மித்யா ஆ யுக்தி அஹ அதுக்கென்ன டடவது டடத்தில் வந்து டட்டா அயம் ஹடா மித்யா நாமரூபத்வாத் இல்லை இந்த ஜகத்தை சொல்றோன்னு இதம் ஜத்து மி என்ன பாத்தியமானத் ஸ் பாத்தியமானத்வாத் ஹடவத் ஹடத்த திருஷ்டா இருந்தும் சொல்லுவோம் குடத்தை போல குடத்தில் இருக்கிற மண்ணை மிருத்திக்கேத்தேவ சத்தியம் ஹட்டஹா மித்யான்னு சொல்கிறோமே அது மாதிரி புரிஞ்சுக்கணும் அடுத்தது சதாம் தத்துவவிதாம் பரம் பிரகிருஷ்டம் அயனம் இச்பராயணம் சதாமங்கிற பா அர்த்த சதாம் இஸ் ஈக்வல் டு தத்துவவிதாம் தத்துவவிதா சதாம்னு சொன்னால் என்ன அர்த்தம் தத்துவத்தை தெரிஞ்சுண்டவா வைஸ்மேன்னு அர்த்தம் தத்துவவிதாம் பரம் பரம்னா என்ன அர்த்தம் பிரகிருஷ்டம் மேலான அப்படின்னு அர்த்தம் அயனம் அயனம்னா இருப்பிடம் கோல் மேலான கோல் சத்பராணம் ஆஹ சத் தத்துவவிதாம் பரம் அயனம் சதாம் பரம் அயனம் சத்பராணம் சாதுக்களுக்கு மகான் தத்துவ விஜானிகளுக்கு அது ஒன்று தான் லட்சியம் பிரம்மந்தான் லட்சியம் ஆஹ அதையே மேலான லட்சியமாக அயனம்னு சொன்னால் லட்சியம்னு அர்த்தம் பாதைன்னு ஒரு அர்த்தம் மார்க்கத்துக்கும் அயனம்னு பேர் உத்தர அயனம் தக்ஷண அயனம் மார்க்கம்னு பேர் பரோ அயனம்னா டெஸ்டினேஷனுக்கும் அயனந்தான் ரூட்டுக்கும் அயனந்தான் டெஸ்டினேஷனுக்கும் அயனந்தான் இந்த இடத்துல அயனம்னால் என்னர்த்தம் எல்லா தத்துவஜானிகள்லாம் எதோ காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அதே தான் சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிறார் ஆஹா சத்பராயணா அதில் வந்து சத்பராயணம்னு இருக்குது இதில் ஆச்சாரல் ப சத்பராயணம்னு போட்டுருக்கார் சத்பராயணம்னே பாஷம் எழுதியிருக்கார் இதில் இதில் இதில் தான் புல்லிங்கமாக ஸ்திரீலிங்கமானு ஒரு விசாரம் இருக்குது தத் பிரபவ சந்தமேனம் சத்திய தத்துவ விதம் பரமயனம் பிரகிஷ்டம் பிராபியஸ்தானம் தத்ரா தஸ் அப்புணம் ஏன் மறுபடியும் இந்த தேகாத்ம புத்தி ஜீவாத்ம புத்தி தேகாத்ம புத்தி பிரபஞ்ச விஷயத்தில் உழல்றது எல்லாம் இருக்காது ஏன் அது மற்றதெல்லாம் போனால் திரும்பி வரணும் பிரம்மனை புரிஞ்சுவான் அனிவர்த்தன்தே தத்தாம பரமம் மம எதை புரிஞ்சுன்னா நம்ம திரும்பவும் இந்த சரீரத்தில் இந்த இண்டிவிஜுவாலிட்டி வராதோ இந்த தன்னுணர்வை வெற்றி கொள்வதற்கு இது ஒன்று தான் இந்த பிரம்ம ஜானந்தான் வழி அப்படிங்கிறது தஸ் அதனால் ப்ரா பராயணங்கிறார் சதாமிதி சத்பராணா இது புல்லிங்க பாட்டு சந்தா பாராயணம் அஸ்ஸை இது பகுஉரீகி சில புத்தகங்கள்ல இருக்குது நம்ம சொல்கிறது சத்பராணக தான் சொல்லிகிட்டு இருக்கோம் ஆஹா பாஷ்யம் அதனால் இனிமேல் சத்பராயணம்னு சொல்கிறது நல்லது சத்பராயணகாங்கிறது பகவானுக்கு சொல்லும் ஆக சத்பராயணம் அப்படி தான் சொல்லணும் ஆனால் சத்பராயணகாங்கிற பாடபேதம் இருக்குது தப்பு ஒன்றும் இல்லை அதை புள்ளிங்க பாட்டமாக சாதுக்களுடைய லட்சியம் இவர் சாதுக்களுக்கு லட்சியமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறது சரி ஹனுமிர சைனா எம் சேனூரேனா எூரசேனூரே ராமர்ணம் ராமரத்னா இப்படி சொல்கிறூர சைனா சௌரியசாலிண எம் சேனா சாஷூரா எஸ் சூரசேன அதாவது சூரர்களை உடைய சேனைகளை உடையவன் சாஷூராசேனா எஸ் சூரசேன அதாவது நல்ல சாதாரண ஆட்கள் இல்லை டீமில் வந்து நல்ல அருமையான குட் பீப்புள் அவர் டீம் இன் அவர் டீம் சொல்கிறோம் இல்லையா வெரி குட் பீப்புள் இன் அவர் டீம் அப்படின்னு சொல்கிற போது அந்த வெரி குட் பீப்புளை உடையவன் ஒருத்தன் இருக்கான்னு இல்லையா அவனுக்கு பேர் சூரசேனஹா அந்த அர்த்தத்தில் சொல்ல சூரசேனஹா இது வந்து ராமர் ராமரை தான் சொல்கிறார் விளக்கம் சொல்கிறார் தாதிஷி ஹனுமத் ஆஞ்சநேயர் மாதிரி ஆஞ்சநேயர் புரிஷ சொல்கிறார் ஆஞ்சநேயர் முதலானவர்களெல்லாம் யாருடைய சே ஆஞ்சநேயர் முதலான சூரர்களெல்லாம் யாருடைய சேனையில் இருந்தார்களோ அந்த சூரசேனையை உடையவன் அப்படின்னா பகவான் ராமன் சேனா எஸ் ஸ்ரீராமரூபேண ஆவிர் பூதஸ்ய சூரசேன இத்தியாக அத அர்த்தம் அப்புறம் எதுசிரேஷ்டா சத்க சூதி சயண சூரச அடுத்தது யதுராமச்சுள்ளிய இப்போ கிருஷ்ணாவதே அனுஷுன்ன படிப்போம் யதூன பிரதானே எதுசிரேஷ்டான்னு சொன்னால் விருஷ்ணி நாம் வாசுதேவோஸ்மிங்கிறர் விருஷ்ணி வம்சத்தில் நான் வாசுதேவனாக இருக்கேன் அப்படின்னு கீதையில் சொல்கிறார் தேங்க் யூ சொல்கிறார் எதுசப்தா தத்வம்சேஷு லக்ஷணையா வர்த்ததே यदु யதுசிரேஷ்டன்னா யா யாதவ வம்சத்தில் ரொம்ப சிறந்து விளங்கினவர் ரொம்ப பெருமையாக விளங்கினவர்னா எதூனாம் சிரேஷ்டா பிரதான யா யாதவ குலத்தில் உயர்ந்தவராக முன் நின்றவர் விஷ்ணி நாம் வாசுதேவோஸ்மி அதுக்கடுத்து தான் பாண்டவா நாம் தனஞ்சயா ஏற்கனவே பார்த்துட்டோம் ஆஹா பாண்டவர்களுள் நான் தனஞ்சயன் விஷ்ணிகளுள் விஷ்ணி அந்த வம்சத்துக்கு பேர் விஷ்ணி வம்சம்னு பேர் யாதவ குலத்தில் யாதவா குரூப்பில் அது ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி எப்படி கோத்திரமெல்லாம் சொல்கிறோமோ அது மாதிரி விஷ்ணி வம்சத்தில் வாசுதேவனாக இருக்கிறேன் அப்படி வசுதேவருடைய புத்திரன் அர்த்தம் அடுத்தது சதாம் விதுஷ சிவாச இது சிம்பிளாக இவர் கொடுத்துருக்கார் வியாக்கியானம் நல்லா பண்ணுறார் விறத்திக்காரர் விவருத்திக்காரர் சதாம் அப்படின்னா என்னர்த்தம் விதுஷாம் விதுஷாம்னா என்னர்தம் ஞானினாம் ஆசிரிய ஞானிகளுக்கு விதுஷாம் ஆசிரய சன்னிவாச பகவான் இவர்களே ஆசிரிச்சிருக்கார் அவர்களை ஆசிரயா அவர்களை பார்த்துக்கிறார் சந்நிவாசகா சாதுக்களுடைய இடத்தில் நன்றாக வசிப்பவர்னு அர்த்தம் சம் சன்னுன்னு என்ன அர்த்தம் இந்த இடத்துல சத்து ஏன்னா சத்கதிகி சத்கிருதிகி சத்தா எல்லாம் வந்து கொடுத்தேன் ஆக சந்நிவாசகான்னு அர்த்தம் நிதராம் வசதி அதுக்கு வியாக்கியானக்காரர் சொல்கிறார் இந்த சதாங்கிறதுக்கு அர்த்தம் மித்யாபூத தேகேந்திரியாதி ஆத்ம ஆத்மத்துவ தரிசினாம் அசத்துல்யத்தையா அவர்கள்லாம் இந்த த விதுஷாம்னு சொன்னால் என்ன விதுஷாம்னா ஞானினாம் ஞானிகள் எப்படின்னு நினைக்கிறார்கள் இந்த பிரபஞ்சத்தை மித்யான்னு நினைக்கிறார்கள் ஆ சத்பிரம்மனையே தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் சத்யஜானானந்தாத்மகம் பிரம்ம அகமஸ்மி இது பசிய அவர்களுக்கு தான் சந்தகான்னு பேராம் இது ரொம்ப அழகாக விவரத்திக்காரர் சொல்கிறார் தாரக பிரம்மானந்த ஆச்சாரிய சுருக்கமாக சொல்லிட்டார் சதாம் விதுஷாம் ஆசிரயா சன்னிவாசா அவ்வளோதான் எக்ஸ்பிளனேஷன் இவர் இந்த சந்தகாக்கு அர்த்தம் நல்லா சொல்கிறார் மித்யாபூத தேகேந்திரிய ஆத்ம ஆத்மத்துவ தரிசினாம் மித்யாபூதமான தேகேந்திரியாதி ஆத்மா தேகேந்திரிய ஆத்மெல்லாம் இதெல்லாம் மித்யா இது சத்தும் இல்லை அசத்தும் இல்லை இதை நம்பக்கூடாது இதுக்கு ரியாலிட்டி கொடுக்கக்கூடாது இந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸுக்கு அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அதே சமயம் என்னென்னா எப்பவும் சத்தியஜானம் அனந்தம் பிரம்ம தியானத்தில் இருக்கிறார்கள் அஸ்மீதி பஷியந்தகா அவர்களுக்கு பேர் தான் சந்தகான்னு பேருங்கிறார் சந்தகா அந்த சந்தமேனம் தத்தோவிது ரிதி அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது நான் அப்போயே சொன்னேன் ஞாபகம் வச்சுக்கணும் எல்லோரும் சந்தகான்னு சொன்னால் நல்லவன் அர்த்தம் சந்தகான்னால் அர்த்தம் சத்ஸ்வரூபத்தை அறிஞ்ச ஞானின்னு அர்த்தம் அதனால தான் என்ன சொன்னோம் பிரம்மன் இருக்குங்கிறத புரிஞ்சின்றவன் தன்னையே பிரம்மமாக உணர்றான் இருக்கிறது பிரம்மம்னு புரிஞ்சுக்கணும் பிரம்மம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமா இருக்கிறது பிரம்மம்னு தெரிஞ்சுக்கணுமா இருக்கிறது தான் பிரம்மம் ஆனால் பிரம்மம் இருக்குதுன்னு முதல்ல விவகார திருஷ்டியில் சொல்கிறோம் கடவுள் இருக்கார் கடவுள் இருக்கார்னு இருக்கிறது எதுவோ அதுதான் கடவுளப்பா இருக்கிறதெல்லாம் இருக்கிறதே தான் கடவுள் இருப்பதெல்லாம் இறைவனே ஆக தேஷாம் அவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க சந்யாசிகள் ஞானிகள்லாம் தேஷாம் ஸ்வயோகக்ஷேமயோகோ அப்ரயத்தமானாம் தங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ணுறதோ புரோட்ட மெயின்டைன் பண்ணுறதுக்கோ அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுறது இல்லையா யாரு சாதுக்கள் மகாத்மா ஞானிகள் ஸ்வயோகக்ஷேமயோகோ அப்ரயத்தமானாம் அப்ரயதமான தன்னோட யோகக்ஷேமத்துக்கு எல்லாத்தையும் ஏர்ன் பண்ணுறது ஏர்ன் பண்ணதெல்லாம் வச்சு காப்பாற்றுறது அது என்ன காப்பாத்து நான் நினைக்க அதை காப்பாற்றுறதுக்கு என் டைம் போக எப்படி பாருங்க விசித்திரம்தான் பணம் நம்மளை காப்பாற்றணும்னு நம்ம நினைக்கிறோம் கடைசியில் பணத்தை நம்ம காப்பாற்றின் அது நம்மளை காப்பாற்றுறதான்னா எடுத்தால் செலவாகிடுவேன்னு பயமாக இருக்குது இல்லைன்னா வருமானம் என்ன ஆகிடும்போது தான் இருக்குது என்ன ஆர்ஜனையே துக்கம் ரஷ்ஷணே துக்கம் வயே துக்கம் நாசே துக்கம் சம்பாதிக்கிறதுக்கே அர்த்தாநம் ஆர்ஜனே துக்கம் ஆர்ஜிதானு ரட்சணே நாசே துக்கம் எவனால் துக்கின்னு போயிட்டான் என்ன பண்ணுறது வியே செலவு பண்ணுறதுலேயும் துக்கம் கிமர்த்தம் துக்கபாஜனம் நான் என்னத்துக்கு பாய் இந்த துக்க பாஜனம் அர்த்தாநம் ஆர்ஜனே துக்கம் ஆர்ஜிதான நாசே துக்கம் வயே துக்கம் கிமர்த்தம் துக்கபாதனம் ஆனால் சரி பகவான் சொல்கிறாருண்ணா இவர் சொல்கிறார் சன்னிவாசகாக்கு அர்த்தம் இது என்ன பார்க்குறாரு தேஷாம் சுயக அப்புறம் அவர்களெலாம் முயற்சி பண்ணுறது இல்லையா அவரே சொல்லி விட்டார் நீ என்ன நினச்சுன்றது நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு விட்டார் யோகக்ஷேம நிர்வாககத்வேன ஆசிரயா சந்நிவாக பகவான் அவர்களை சார்ந்திருக்கார் என்னென்ன நான் இவனை பார்த்துக்கணும்ப்பா நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன் நான் அவனுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் அவனோட யோகக்ஷேமத்தை நான் பார்த்துக்கிறேன்னு அவனுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் வார்த்தையை நம்பித்தான் அவன் என்னையே நினச்சிருந்துருக்கான் அதனால் நான் பார்த்துக்கிறேன் அதனால் சாதுக்களில் நன்றாக வசிக்கிறாராம் அவர்களை பொறுப்பாக பார்த்துக்கிறாரு ஆஸ்மி சந்தா தேஷாம் ஸ்வயோக க்ஷேமயோகோ அப்ரேத்தமான நாம் தங்களுடைய வாழ்க்கையை தேவைக்கு அவங்க முயற்சி பண்ணுறது அப்பேற்பட்டவர்களிடத்தில் ஆசிரய சந்நிவாசா தேஷாநித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாமியகம் இது பகவத சதாம் இ தொடர்ந்து அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் இந்த வகுப்போடு பூர்த்தி பண்ணுறேன் இப்போ நாம் பாராயணம் பண்ண போகிறோம் பழந்த முன்பு பண்ண மாதிரி பாராயணம் முடிஞ்சப்பறம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு பூர்த்தி பண்ண போகிறோம் எல்லாரும் தொடர்ந்து லோகக்ஷேமத்துக்காக நன்னாக பாராயணம் பண்ணுவோம் தியானம் பண்ணுவோம் விஷ்ணு ஜிஷ்ணு மகாவிஷ்ணு பிரபவிஷ்ணு மகேஸ்வரம் அநேக ரூபைத்யாந்தம் நமாருஷோத்தமம் நமோஸ்வன் சகசிரமூர் சகசிரபாட்சிபாஹவே சகசிரே புருஷா சகசிரிணே நமவிந்தமீர்த்தன சத்குருநாத் மகராஜிக்கு ஆதி குருநாத் தியானம் தாய் தந்தை குரு ஆகியோரை நமஸ்காரம் செய்து கொள்வோமாக பிதாம் நமோ நம ஸ்ரீசத்குருச்சரணவிந்தா நமோ நம தியானத்திற்குரிய முறைப்படி உடம்பு அமர்த்தப்பட்டிருக்கட் கைகள் இரண்டும் கோர்க்கப்பட்டு மடியின் மீது அமர்த்தப்பட்டிருக்கட்ட உடம்பு கழுத்து தலை நேராக சீராக இருக்கட்டும் கண்கள் மிருதுவாக மூடப்பட்டிருக்க ஆறு முறை ஆழ்ந்து சுவாசிக்க வேண்டும் உடல் உறுப்புகள் பிறப்பாக இல்லாமல் தொய்வாகலும் தொய்வாகவும் இல்லாமல் நன்கு சீராக தளர்த்தப்பட்டிருக்கட்டும் சுவாசத்தின் போக்குவரவு படட்டும். மனம் அமைதியாக இருப்பதாக இணைத்து கருதி அமைதியை உணர்வோமா இன்றைய சூழ்நிலையில் ஏழை மக்கள் பொருளாதாரம் கல்வி இவைகளின் வாய்ப்பு கிடைக்காத பல ஏழை மக்கள் தொழிலின்றியும் உணவின்றியும் துன்பப்படுகிறார்கள் என்பதை கேள்விப்படுகிறோம் பெரும்பாலான எழைகளின் வாழ்வு வளர்ச்சிக்கான திட்டங்கள் அவர்களை சென்று முழுமையாக அடையவில்லை என்பதையும் அறிவோம் அரசாங்கமே மயக்கத்தை உண்டு பண்ணும் போதைப் பொருளையும் அவர்களிடமிருந்து பொருளை பெற்று வழங்குகிறது இந்த சூழ்நிலையை நாம் கற்பனை செய்து பார்ப்போமாக எல்லோருக்கும் நம்மால் உதவி செய்யும் ஆற்றல் போதாது எவ்வளவு இயன்றாலும் முயன்றாலும் முற்றிலும் ஏழைகளின் துயரை நீக்க இயலாது இறைவனிடம் மனமாற பிரார்த்திப்போம் பிரார்த்தனையின் பலன் உடனே அவர்களுக்கு கிடைக்கட்டும் இறைவா ஏழை மக்களுக்கு நல்ல வாழ்வாதாரத்தையும் தெய்வீக கல்வியையும் நற்பண்புகளையும் அருள்வீராக உலகமெங்கும் இருக்கும் ஏழை மக்கள் நல்ல வழியிலே வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் நன்கு அருழுவாயாக பொருள் படைத்தவர்களும் சரி எல்லோரும் ஏழை மக்களிடத்தில் பேர் உடையவர்களாக விளங்க அருள் புரிவாயாக அனைவருக்கும் உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் அடிப்படை தேவைகளையும் அருளுவீராக தவறான கொள்கைகளை அரசாங்கம் விலக்கிக் கொண்டு சமூகத்தின் நன்மையையே நன்கு சிந்திக்கட் செயல்பட் இறைவனை பிரார்த்திப்பதைத் தவிர நமக்கு வேறு வழி இல்லை இயன்ற உதவிகளைச் செய்வோம் ஆனால் மனமாற பிரார்த்தனை செய்ய வேண்டும் உலகம் எங்கும் எல்லோருக்கும் எல்லா நலங்களும் உண்டாகட்ட தொற்று நோய் அடியோடு நீங்கட் அனைவருக்கும் ஆரோக்கியம் ண்டாகட்டும் தர்மம் ங்கட்டும் அதர்மம் அழியட்டும் அன்பு ஓங்கி வளரட்டும் வெறுப்புகள் அடியோடு நீங்கட்டு அறியாமை நீங்கி அறிவு தெளிவோடு எங்கும் சிறந்து விளங்கட் அறிவை வளர்த்திட வேண்டும் அத்தனை பேருக்கும் ஒன்றாய் சிரியாரை மேம்படச் செய்தால் தெய்வம் எல்லோரையும் வாழ்த்து சிறியாரை மேம்படச் செய்தால் தெய்வம் எல்லோரையும் வாழ்த்தும் வயிற்றுக்குச் சோரிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கு எல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பது வே அல்லாமல் வேருன்றரியேன் பராபரமே सर्वे சுகிணே சன் सर्वे, सर्वे भद्राणि பசியன் मा கஷித் துபாக் ப பரி மாண மீஷா நியே மகிஷா மகிம் நியேண பரி प्रजाभ्य स्वस्ति गोब्राह्मणे शुभमस्तु सुखिनो भवन्तु ீஸ்ஷர்ஜிஷம் ஷோ அது ரிபே சே சாதிஷா ஆதிகுருநாஸ்வய